إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوتل عليه ونعوج بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهضي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين أما بعد فقد قال الله تعالى في محتمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا علم ما ستقوا ربكم إن لَن تَنَالُوا الْبِرَّ حَتَّىٰ تُنفِقُوا مِمَّا تُحِبُّونَ وَمَا تُنفِقُوا مِن شَيْءٍ فَإِنَّ اللَّهَ بِهِ عَلِيمٌ وَمَا لَكُمْ أَلَّا تُنفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا فِيهِنَّ يَرْزُقُ مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى اتباه الناس المساجد صدق الرسول الله صلى الله عليه وسلم على وجه أرلالنا مثلت فير المريون ماضية வேக வல்லவன் அல்லாஹூ சுலஹானுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உருத்தாகத்தும் அது அங்குள்ளார் அவன் தனித்தவன் துணை துணையற்றவன் அவன் பிறவுமில்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தில் திருத்துதர் சன்மார் கபோதகர் சர்தாரே ஆலம் அக்ரம் நடிகர் நாயகம் முகமது அறிவி அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சொலைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் காபியங்கள் தரால் காபியங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் நெல்லொருள் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவு தாராவுடைய மாளிகையிலே நலத்தில் அழைச்சிக்காப்பதில்லா என்ற உண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வந்தவனை அஞ்சு பயந்து தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அரியனுக்கும் அப்பாறு உங்களுக்கும் நசேகத்தும் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை அல்லாவின் நெல்லடி அவர்களே ஐசத் அல்லாஹு هو الأول والآخر واللاحر والباطن وهو بكل شيء عليم عواندان آرامب مانبان عواندان إرديانبان عواندان وليرانق <تصفيق> مانبان عواندان أوبانق مانبان عواندان أنيتي وليانقليم مرند ويتي قلق بليوناغو من ثماني ذكرام அவனுக்கு இறப்பு கிடையாது அவனுக்கு மனைவி கிடையாது அவனுக்கு குழந்தைகள் கிடையாது அவனுக்கு ஆசி கிடையாது அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அல்லாஹு சமத் வரம் யூலர் وَلَمْ يَكُلْ لَهُ كُفْ وَنَعَجْ نبيان عيادة مينغل صلى الله عليه وسلم الله أحد الله وردن الله الصمد ونك ينردت يومين كرياضي لم يرد ونك درعو من لي ولم يولد ونك ترك برعو من لي ولم يكو له كفو ونحج ونك نغرأ خير يدومين كرياضي ينرئ கண்ணி பெற்ற அல்லாஹ் ஜல்லல்லாஹு கு சொல்லி கொண்டிருக்கான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஹு லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூ لا தாகுது ஸனது வலா மௌ அவன பி ஸிரியது கும் கடையாது பெரியது கும் கடையாது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ லகுல் மல் கு வ லஹல் ஹம்து யுஹி வ யமீத் வஹு அலா குல்ல ஷயин கதீர் வணங்குறதுக்கு தகுதியான நாயன் அல்லா வை தவிர வேறு யாருமே கிடையாது ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் புகழ்கள் எல்லாம் அவனுக்கே சொந்தம் இந்த காலா குடி செய்யும் பதில் அவன் மிகவும் சக்தியுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லா ஜெல்ல ஜெலாது இந்த வாரம் பூமி இந்த வானத்திலே இருக்கக்கூடியவைகள் பூமியிலே இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் பரிசீலத்திருக்கிறார் அத்துணை படைப்புகளும் அறிய இருக்கிறது படைப்புகளுக்கும் முடிவுகள் இருக்கிறது வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் நட்சத்திரங்களாக இருக்கலாம் என்னென்ன படைப்புகள் கண்ணுக்கு பெருசாக இருக்கிறதோ அத்மினி படைப்புகளும் அழிந்து நாசமாக போகக்கூடிய ஒரு நாள் வர இருக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லா ஜல்ல ஜலாரு எங்களை பார்த்து குறிப்பிடுகின்ற பொழுதோ எங்களை பார்த்து மனு ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே இன்னும் நிச்சயமாக உங்களை திடுக்க வைக்கக்கூடிய உங்களுக்கு சுப்பக்கூடிய உங்களை அடிர வைக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் யௌம தராவுனஹா அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் ததहरु குல்லு முர்புஅத்தின் அமா அபதத் வதலு குல்லு ذاتி ஹம்ர் ஹம்தஹா வதரண நாஸு சுகாரா வாமா ஹும் பி சுகாரா வலக்கின் ஆதाब அல்லாஹ் ஷதீத் அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி என்று சொன்னால் பாலூற்று பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை தெரியாமல் தன்னுடைய மார்புளை பால் கொடுத்துக் கொண்டிருப்பால் ஆனால் குழந்தையை விளங்கிக் கொள்ள மாட்டால் அந்த நாடு அகோரம் அந்த நாளுடைய கொடூரம் அதனுடைய அதனுடைய தாக்கம் தாங்க முடியாமல் மார்பிலே பால் குடித்துக் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தன் குழந்தையை சுற்றி செய்வார் வயிற்றிலே சுமந்திருக்க அச்சத்தின் காரணமாக தன்னுடைய வயிற்றிலே இருந்த குழந்தையை கூட தெரியாமல் ஈண்டெடுத்து விடுவார் பொருவான் பேசுகிறது அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இரண்டு வேதனை தாங்க முடியாத வேதனை இருக்கிறது ஒன்று சக்கரத்து நிலைமை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த உலகத்தை விட்டு நேரம் சந்திக்கக்கூடிய ஆரம்ப கட்டம் அப்படியான கட்டத்தில் சக்கரத்து நிலமையில் இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வேதனை பக்கத்திலே மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் இருந்தாலும் யார் இருந்தாலும் விளங்காது அந்த வேதனை தாங்க முடியாது இதுதான் முதலாவது வேதனை அதே மாதிரி தாங்க முடியாத ஒரு வேதனை அதுதான் தன்னுடைய கர்ப்பகாலத்தில் தன்னுடைய குழந்தையை ஈட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் பிரசவிக்கூடிய நேரம் அந்த நேரம் அந்த தாய் செத்து பிழைத்து வருகிறார் தாங்க முடியாது சுமக்க முடியாது அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான் அதனால் தான் அல்லாவுடைய சொன்னார்கள் அந்த நிலைமையில் ஒரு தாய் மரணித்து விட்டால் அவள் சுவர்க்கவாதி அவள் சகிதாகிவிட்டார் என்று அல்லாவுடைய நன்மாராக சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புற்றவர்களே அப்படிப்பட்ட வேதனையும் விளங்க முடியாது என்னால் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று குரான் பேசுகிறார்கள் எப்படிப்பட்ட நாள் இரகசியங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட நாள் அந்த நாள் தன்னுடைய சொத்துக்களோ செல்வங்களோ குழந்தைகளோ யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல தன்னுடைய அன்பு மனைவியை கண்டு கணவன் இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மனைவியை கண்டு கணவன் விரண்டோடக்கூடிய நாள் கணவனை கண்டு மனைவி விரண்டோடக்கூடிய நாள் பெற்றோர்களை கண்டு குழந்தைகள் விரண்டோடக்கூடிய நாள் குழந்தைகளை கண்டு பெற்றோர்கள் திரண்டோடக்கூடிய நாள் அப்படிப்பட்ட நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பொருவான் பேசுகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நெல்லடியார்களே அது மாத்திரமல்ல எப்படி என்று சொன்னால் தொட்டையர்களாக குருடர்களாக வெளிப்பாட்டப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுடைய நெல்லடியார்களே அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட நாள் செத்து மடிந்தி அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் ஈசல்கள் சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நாள் யவுமைய கூணும் நாள் இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சவால்களை அல்லாவுடைய நல்லே இந்த நாள் எப்பொழுது நிறைய இந்த நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் அச்சமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளுடைய சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒத்தப்பூமன் துருஜகூட வீகில் அல்ல ஒத்தப்பூ எவ்மன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் துருஜகூட வீகில் அல்ல அல்லாவின் பட்டம் மீறக்கூடிய நாள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்றே قرآن يمثل ناغوة برسيكو للك رضي عزمه السلام اللي فاقم وجهك للدين الخيم من قبل أي اتيه يوم الله مرد له إلى الله قرآن بيسك رضي قرآن بيسك رضي فاقم وجهك فاقم وجهك أنني مغتيني تريبكو أنني مغتيني تريبكو للدين الخيم உறுதியான்களின் முகத்தை திருப்பிப்பல் ஏன் அல்லாவிடத்தில் இருந்து ஒரு நாள் வர இருக்காது அந்த நாள் வருவதற்கு முன்னால் எங்குமே தப்ப முடியாது ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படிப்பட்ட நாள் வாரத்துக்கு முன்னால உன்னுடைய முகத்தை நீ திருப்பிப்பல் என்று ஒருவான் பேசுகிறது அங்குக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அல்லாஹு தாலாவுடைய நெல்லவியார்களே நபிக நாயகம் சல்லம் அலையுசல்ல முன்னால இந்த நாள் திடீரென்று திடீரென்று வாரல்ல இது வாரத்துக்கு முன்னால எத்தனையோ நிகழ்வுகள் நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னார்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள் சொன்ன விட எங்கள் அத்துணை நடந்து முடிந்து விட்டது நடந்து கொண்ட ஒரு பத்து பன்னெண்டு விடயங்கள் மாத்திரம்தான் அல்லாவுடைய நெருடியாளர்களே மிகப்பெரிய அச்சாட்சிகளான பெரிய பெரிய அடையாளங்கள் தான் இன்னும் வாரத்துக்கு இருக்கு சின்ன சின்ன அடையாளங்கள் வந்து முடிந்துவிட்டது அல்லாவுடைய ரகல் சல்லாகவே தோன்ற لا تقوم الصاح لا تقوم الصاح قيامت دينال ورالي حتى يتباح الناس المساجد الله اكبر قيامت دينال ورالي எப்படி சொன்னால் மக்கல் பல்லிய பத்தி பெருமையாக பேசுறாய் நீ எங்கடா ஆப்ப கட்டி கொடுத்த பल्ली நீ எங்கடா நாட கட்டி கொடுத்த பल्ली எங்கட பल्ली பெரிய பल्ली எங்கட பள்ளி ஏசி பள்ளி எங்கட பள்ளி எல்லா சௌகரியமும் நிறைந்த பள்ளிக்கு சொந்தமான பேசி பேசி தெரியக்கூடிய ஒரு காலம் வரும் வரைக்கும் கியாமத்துறையினா நிகழாதி அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் பேசுறது என்ன இது நான் கட்டி கொடுத்த பள்ளி எங்க அப்பா கட்டி கொடுத்த பள்ளி எங்களுடைய கட்டி கொடுத்த பள்ளி அல்லாஹு அக்பர் இப்படிப்பட்ட பேச்சுகள் அல்லாவுடைய சொன்னார்கள் இப்படியான பேச்சு பேசக்கூடிய காட்சியை உங்களோட காதுகளால் கேட்டுவிட்டீர்களால் நெருங்குகிறது தியாமத்து நெருங்குகிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரிய நெல்லடியார்களே அன்பு சோதர்களே அது மாத்திரம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அமானிடம் நம்பிக்கை நம்பிக்கை மோசடியாக்கப்பட்டு விட்டால் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டால் நம்பிக்கை வீணடிக்கப்பட்டு விட்டால் ஒருத்தரை ஒருத்தரை பொறுப்பாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தரை ஒரு ஊருக்கு ஒரு தலைவராக ஒருத்தரை ஒரு மஹல்லாவுக்கு ஒரு நிர்வாகத்தையே சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எதுவாக இருந்தாலும் சரி மஸ்திரி இவமாக இருந்தாலும் சரி மஸ்து மனதிலாக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரிசாரியுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி கடையுடைய தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொறுப்புகள் அமான விட்டால் கேமத்துறை பாருங்களேன் என்று அறிவிநாயகம் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றி பொறுப்புகளை பார்க்கின்ற பொறுப்புகள்ருக்கும் என்னை பற்றி நல்லாக பேச வேண்டும் என்னை பற்றி நல்லா பேசணும் முதலாளி என்னைப் பற்றி நல்லா பேசணும் அப்படிங்கிற நினைப்போடுதான் ஒவ்வொருத்தரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அன்புச் சவர்களே அல்லாவுடைய நேரடியார்களே இப்படியான தன்மைகள் உள்ளத்திலே உருவெடுத்து விட்டால் இப்படியான தன்மைகள் உள்ளத்திலே உருவாக்கிவிட்டால் எதிர்பார்கள் என்று அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களேத்துமத்து நாளையில மூணு கூட்டம் எழுப்பாட்டப்படுவார்கள் ாமத்திரியாலையில் மூணு கூட்டம் எழுப்பாற்றப்படுவார்கள் ஒரு கூட்டம் நடந்து வார நிலைமையில் எழுப்பாற்றப்படுவார்கள் இன்னொரு கூட்டம் முட்டுக்காலில் நடந்து வார மாதிரிப்படுவார்கள் இன்னொரு கூட்டம் முகத்தால் நடந்து வார மாதிரி ஒரு கூட்டம்ையம் அசூலே நாயகமே எப்படி அவர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் முகத்தால் எப்படி நடந்து வருவார்கள் என்று சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லாஹூ அலி சொன்னார்கள் எப்படி அல்லாஹூக்கி அது மாதிரி அவன முகத்தாலையும் சக்தி உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அல்லாவுடைய விளக்கம் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சபர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே அருமை நபிநாயகம் சல்ல அல்லாஹூ அலிஸ்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆய்ச்சார் அதிகமாக கேட்கிறார்கள் யார் நீங்களும் கணவன் மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும் கணவன் மனைவியாக இருக்கணும் எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எப்படி நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறனோ அது மாதிரி கிராமத்துரிய நாளையில் மருமை நாளையில் நான் உங்களை நடிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டவுடன் அல்லாவுடைய அலே செல்லம் சொன்னார்கள் ஆயிஷா மூன்று சந்தர்ப்பத்திலே நினைவு எனக்கு வராது உன்னுடைய நாவலும் எனக்கு வராது என்று சொன்னார்கள் அருவி நபிகள் சல்லாஹு அலி செல்லம் ஒன்னாவது ஆயிஷா பற்றோரை கொடுக்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் உன்னுடைய சிந்தனை எனக்கு வராது மீதான அமல்கள் நிற்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் கூட எனக்கு வராது நடக்கிற நேரம் அந்த நேரத்தில் கூட உன்னுடைய சிந்தனை எனக்கு வராது என்று அறிவிநவீக நாயகம் பல்லல்லா குலை அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அன்புப் பெரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே இப்படியான நிகழ்வுகள் அனைவரும் சந்திக்க இருக்கிறோம் முட்டுக்காலின் மூலமாக நடக்கக்கூடிய நிகழ்வு முகத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எல்லாம் நிச்சயமாக கட்டுக்கதைகள் அல்ல பொருளான பேசக்கூடிய உண்மையான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திப்பதற்கு முன்னால் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தக்குவாவை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கு தக்குவாவை போட்டுக் கொள்ளுங்கள் நாய காமற்ற நாளில் உங்களுடைய உங்களுடைய வாய்க்கு உத்திரையிடப்பட்டு உங்களுடைய கைகளும் காடுகளும் உங்களுக்கு சாட்சி செல்லக்கூடிய உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நாள் அந்த நாள் வாரத்துக்கு முன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று குருவான் பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே அண்மை நபி விநாயகம் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல கேமபத்துறையினால் நெருங்க நெருங்க என்ன என்ன உருவாகும் ஐயூரு பாகும் உயர்த்தப்பட்டுவிடும் உணவாக்கள் மர்ணித்துக் கொண்டிருப்பார்கள் தக்குவாதாரியான உழவாக்கள் விரை ஏற்றம் உள்ள உணவாக்கள் அல்லாவின் மக்கள் நெடுங்கி வைக்கக்கூடிய உணவாக்கள் மர்ணித்துக் கொண்டிருப்பார்கள் ஓடையர்கள் மடையர்கள் மார்க்கத்தில் பேசுவார்கள் விளப்பம் இல்லாமல் கருத்துக்களை சொல்லுவார்கள் விளப்பம் இல்லாமல் குர்வானை பேசுவார்கள் விளப்பம் இல்லாமல் அதிதிகளை பேசுவார்கள் அவர்களும் வலிபட்டி மக்களையும் வலிகடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்ற நபிகள் சொல்லும் வலிவுத்திலும் சொன்னார்கள் அது மாத்திரமல்லும் மடுமை அதிகரிக்கும் முஸ்லிம்கள் சிலையை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் முஸ்லீம்கள் சிலை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொன்னார்கள் அருமை நபிநாயகம் சொல்லி சொல்லலாம் முஸ்லிம்கள் எப்படி சில வணங்குகிறேன் முஸ்லீம்கள் எங்க கோயில் வணங்குறாங்க சில வணங்குறாங்களா வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க கோயிலுக்கு போறாங்க போறாங்க ஊர்ஜிதமான உண்மையான தகவல்கள் அபாயாவை போட்டுக்கொண்டு பேசவர் பண்ணிக்கொண்டு அலிமா சொன்னவர்கள் அலிமா சொன்ன உம்மாவா பாந்தவர்கள் பிள்ளைகளின் கையில எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகிறார்கள் தேங்கா உழைக்கிறார்கள் எண்ணி ஊத்துகிறார்கள் அம்மனுக்கு நேற்று வைக்கிறார்கள் அங்கு பைத்து பிள்ளையாருக்கு நேற்று வைக்கிறார்கள் அல்லாஹு களிமா சொன்னவர்கள் களிமா சொன்ன உமாவாப்பாவுக்கு பிறந்தவர்கள் சிலவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய முஸ்லீம்கள் சிறை வழங்குவார்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட என்னுடைய நண்பர் அதாவது மாற்று மதத்துடைய ஒரு குறுக்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற வேலையில் அவர் சொன்ன விடயங்கள் அவர் சொன்ன உண்மையான தகவல்கள் எத்துனியோ பெண்டல் அவர்களே உங்களுடைய உங்களுடைய மதத்தைச் சேர்ந்தவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் முகம் கூடிக்கொண்டு பேசுவேன் அபாயம் போட்டுக்கொண்டு எங்கட கோயிலுக்கு வருகிறார்கள் உங்களுக்கு பொய் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு வாருங்கள் நான் சாத்துகிறேன் என்று சொல்கிறார் அல்லாஹு வாக்குமார் என்ன நிலமே இந்த கட்டத்தில் முத்துவந்தால் இந்த கட்டத்தில் மரணம் வந்தால் அவளை ஆய் சொல்றதா இல்ல சித்திக்காடு அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பெண்மணிகள் வயோதிபர்கள் கூட போகிறார்கள் அந்நிய பெண்மணிகளை விரும்பி அந்நிய பெண்மணிகளுடைய அந்த ஆசையில சிக்கி அவர்களுக்கு பின்னால் சென்று பண்தடைக்கு போகிறார்கள் கோயிலுக்கு போகிறார்கள் அல்லா பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகிவிட்டால் தேவத்துல எதிர்பாருங்கள் என்று கண்மணி ரசூருல்லாஹி சல்லு அழகி செல்லபவர்கள் சொல்லித் தந்தார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய சோழர்களே அறியாமை பெறவும் மனிதர்கள் உருவாகுவார்கள் மார்க்கத்திலே விளப்பம் கிடையாது மார்க்கத்திலே தெளிவு கிடையாது மார்க்கத்தை மார்க்கம் தெரிந்தவர்கள் சொல்லப்போனால் அதுக்கு மா முறையில பேசக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் கிராமத்துறையினால் எதிர்பாருங்கள் அன்புக்குரியவர்களே அது மாத்திரம் அல்ல விவச்சாரம் குடி அதிகரிக்கும் இப்படியான நிலைமைகள் உருவாகிவிட்டால் கிராமத்துறையினாலே எதிர்பாருங்கள் காலம் சுருங்கும் நேரம் ஃபிக்விகா பேசிக் கொண்டிருக்கும் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிற பேச்சென்றே நோன்பு வந்துட்டு முதலாவது சந்தித்து இருக்கிறோம் ரமலான் வந்து விட்டது சென்ற ரமல் நேற்று போன மாதிரி சென்ற ரமலான் ஒரு மாதத்துக்கு முன்னால் போன மாதிரி இருக்கிறது அல்லாவுடைய நெருடி காலம் சுருந்தும் இப்படியான நிலைமைகளை நீங்கள் கண்டால் கேமத்துறையினால் நெருங்கிவிட்டது நெல்லடி அவர்களை அன்பு சொல்லவர்களே குழப்பங்கள் மரியும் சிட்டு நாட்கள் உருவாகும் இன்று வீட்டுக்குள்ள பிரச்சினை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சினை சகோதரர்களுக்குள்ள பிரச்சினை ஊருக்குள்ள பிரச்சினை நிர்வாகத்துக்குள்ள பிரச்சினை பிரச்சனைகள் குழப்பங்கள் உருவாக்கிவிட்டால் கிராமத்துறையினரை எதிர்பாருங்கள் தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு கிடைக்கப்பட்டு விட்டால் தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி அதிகாரங்கள் நிர்வாகங்கள் கிடைக்கப்பட்டு விட்டால் கிராமத்துறையினால் எதிர்பாருங்கள் என்று அறிவிருவிய நாயகம் சன்னல்வா கோர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல கிராமத்துறையினால் உருவாகுவதற்கு முன்னால் மோசமான ஆட்சியாளர்கள் உருவாகுவார்கள் முஸ்லிம்களை கணக்கெடுக்க மாட்டார்கள் முஸ்லிம்களுடைய உரிமைகளை மறிக்க மாட்டார்கள் முஸ்லீம் முஸ்லிம்களுக்கு எந்த கௌரவமும் வழங்க மாட்டார்கள் முஸ்லிம்களை எந்த அளவுக்கும் ஒடுக்க முடியுமோ நசுக்க முடியுமோ அந்த அளவுக்கும் நசுக்குவதற்கு ஒப்பு கங்கணம் கட்டுவார்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் ஒரு நாள் வரும் அந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாவிர்களும் ஒன்று சேர்வார்கள் எல்லா தாவிர்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை அடிப்பழச்சி முஸ்லிம்களை ஓட்டம் காட்டுவதற்கு முஸ்லீம்களை ஒடுக்குவதற்கு முனைவார்கள் அல்லாவுடைய ரசே நாயகமே முஸ்லீம்களை அந்த மாதிரி ஓட்டம் காட்டுறதுக்கு அழிக்கிறதுக்கு அவங்க முனைஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப முஸ்லீம்கள் அந்த கட்டத்தில் குறைவானவர்களாக இருப்பார்களோ என்று சகாபாக்கள் கேட்டார்கள் இல்லை இல்லை அவர்கள் தான் மெஜராட்டி முஸ்லீம்கள் தான் மெஜராட்டி அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சார்கள் ஓட்டம் காட்டுவார்கள் முஸ்லிம்களை ஓட்டம் காட்டுவார்கள் யாரோ குழந்தை அது என்ன காரணம் எப்படி முஸ்லீம்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் அவங்கள்தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சொத்து செல்வங்கள் அதிகாரங்கள் ஆட்சிகள் எல்லாம் அவங்க கையில் இப்படி இருக்கிற நேரம் அவங்களை ஓட்டங்க விளக்கமாக சொல்ல முடியாத அரசு சொல்வாங்க சொன்ன அவங்க உள்ளத்தில் இருந்து மகத்துவத்தை அளித்துடுவான் நீத்தில உள்ளத்தில கோழைத்தனத்தை போட்டுடுவான் இதனால ஒரு சகன் சாப்பாடு ஒரு சோத்து சகன் அந்த சோத்து சகன்ல ஆறு ஏழு பேர் சேர்ந்து கையை போட்டு எப்படி சாப்பிட்டவன முடியுமோ அது மாதிரி எல்லாரும் எல்லா காவிர்களும் ஒன்று சேருவார்கள் நசராணிகள் இந்துக்கள் யூதர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் கொண்டு சேருவார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் முஸ்லீம்களை ஓட்டம் காட்டுவார்கள் எப்படி இந்த சோத்து சாரில் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அது மாதிரி ஓட்டம் காட்டுவார்கள் அல்லாவுடையான கட்டத்தில முஸ்லிம்கள் ஏன் முஸ்லிம்களுக்கு இந்த நிலமே ஏன் இந்த சோதனை அவங்களுக்கு அந்த சோதனை வார்த்தையின் காரணம் வேற இல்ல செண்டு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் அவரோட வாழ்க்கையில் அவரோட வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் அல்லா தீனுடைய மகத்துவத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துருவான் கோழித்தனத்தை அச்சத்தை போட்டு போட்டு வாழ்வான் ரெண்டு விஷயம் ஒன்னாவது சொன்னார்கள் அல்லாவுடைய சொல்ல வந்தவர்கள் என்னவே துன்யாவுடைய மோகம் தலைக்கடிச்சிடும் துன்யாவுடைய மோகம் தலைக்கேறும் துன்யாவுடைய மோகன் தலைக்கு ஏரியை அல்லாவுடைய கடமைகளை பால்படுத்துவான் அல்லாவுடைய கட்டளைகளை பால்படுத்துவான் அல்லாவுடைய கட்டளைகளை கொண்டு வர மாட்டான் அடுத்ததை துன்யாவுடைய மோகன் தலைக்கடிப்பதைதான் இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காலம் நான் நிம்மதியாக வாழணும் என்று நினைச்சி மௌத்தம் அமர்ந்துருவான் மௌத்தம் இருந்திருவான் என்று அனைவிய நாயகம் சல்லல்லாவுகள் சொன்னார்கள் இப்படியான நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா அன்பு சகோதரர்களே அல்லாவுடைய நெருடையாளர்களே எனவே மோசமான ஆட்சியாளர்கள் உருவாகுவார்கள் ஆந்தளுடைய எண்ணிக்கை குறையும் உம்மாட பேச்ச கணக்கெடுக்கல்ல வாப்பட பேட்ட கணக்கெடுக்கல்ல இப்படியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கிற நேரம் தேமத்துறையினால் நெருங்குகிறது நெருங்கிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சாதாரணமான ஒரு மனிதர் உயர்ந்த நிலமைக்கு வாராரு ரோட்டு கூட்டினவரே ரோட்டு கூட்டினவரே ஊத்தாண்டினே சக்கிரி வேலை பார்த்தவரே இன்றைக்கு இன்றைக்கு தலைவராக சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய வந்திருக்கிறாரே இப்படியான நிகழ்வு நீங்க தியாமத்துறையினால் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும் இப்படியான சந்தர்ப்பங்களை கண்டால் தியாகத்துறையினால் நெருங்கிவிட்டது கண்டத்தனம் ஏற்படும் கட்டிடம் கட்டத்தில் முந்தியடித்துக் கொள்வாங்க அவர் ரெண்டு ரெண்டு லட்சம் கட்டினா இவர் மூன்று லட்சத்துக்கு கட்டப்போறே அவர் ரெண்டு லட்சத்து கட்டினா இவர் நாலு லட்சத்து களை கட்டப்போறே பில்டிங்குகள் உருவாகும் கட்டிடங்கள் உருவாகும் நபி என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் ஹராமான தொழில் ஹராமான தொழில் ஹராமான சம்பாத்தியம் என்று தெரிந்தும் தெரிந்தும் அந்த தொழிலும் அந்த சம்பாத்தியத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல தடுமாற்றம் வரும் உறுதி கிடையாது நகராணிகளை பின்பற்றுவார்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லாஹூ அலை அவர்கள் சொல்லிக் கொண்டே போகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே இப்படியான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளுங்கள் நபியாயிரஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபாய்புனு அஸீதுல் غஃபாரி রাদিয়াল্লাহு தஆல அவர்கள் அறிவி தரி கிராரகர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தார்கள் வந்து கேட்டார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீங்க அப்படினு கேட்டார்கள் நாங்கள் சொன்னோம் யா ரசூலல்லாஹ் சேமத்தினார பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சேமத்துறையினார பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம் அல்லாடியோ சொன்னார்கள் அப்படியா சேமத்தினாரை பற்றியா பேசிக்கொண்டிருக்கிறீங்க அது வராது வரவே வராது பத்து விடயங்கள் அந்த நிகழ்வுக்கு முன்னால் வரும் வரைக்கும் சேமத்துறையினால் வரவே வராது என்று சொல்லிட்டு ஒரு புகை மண்டலம் வெளியாகும் ஒரு மிருகம் வெளியாகும் கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும் ஈசாலை இஸ்லாது அசலாம் அவர்கள் வருவார்கள் வெளியாகுவார்கள் மூணு பூகங்கம் ஏற்படும் அந்த மூணு பூகங்குமங்களும் ஒன்று கிழக்கிலே மற்றது மேற்கிலே அட்டது மற்றது அறவிய தீபத்திலே உருவாகும் ஏற்படும் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள் நெருப்பு ஒன்று மக்களை மிரட்டும் நெருப்பு வெளியாகி மக்களை விரட்டும் விரட்டி விரட்டி விரட்டி மக்கள் எல்லாம் ஓடுவார்கள் எப்படி சுனாமி வந்த நேரம் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடினமோ அது மா இந்த நெருப்பு மக்களை விரட்டிக்கொண்டு வரும் விரட்டி கொண்டு வரும் ஓடுவார்கள் கேமத்துரிய வந்து அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புச்சபவர்களே இந்த பத்து விடயங்களும் வரும் வரைக்கும் கேமத்துரியால் வரவே வராது என்று கண்மணியோட குறுவதாக சல்லு தலைமையில் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சபர்களே அல்லாவையும் கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தக்குவாவை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் கொரோனை அதிகமாக ஓடுங்கள் அதிகமாக நிக்கி செய்யுங்கள் பாவமான காரியங்கள் விலகிக்கொள்ளுங்கள் அவருடைய பெருமளி உள்ளத்தில் அவர்கள் இல்லை அரசு பெருமதி உள்ள வாரல்ல கொள்கையுடைய பெருமதி உள்ள வாரல்ல எத்தனை பேரு அஞ்சு நேரம் தோறீங்க சுமூக்கு ஒரு ஜனாச கொண்டு வைக்கப்பட்டுச்சு ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டுச்சு கொண்டு வந்து வைக்கப்பட்டவுடன் அந்த ஹசரத் முதலாவது சொன்னாரி ஜனாசாவ தொழிக்கிறதுக்கு முன்ன இந்த ஜனாதாந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாரு கவனமா கேட்கணும் வெறிப்போட கேட்கணும் நெல்லொரு உதாரணம் இந்த உதாரணத்துக்குரியவனாக நான் இருக்கிறேனா இந்த உதாரணத்துக்கு சம்பந்தப்பட்டவனாக நான் இருக்கிறேனா என்று ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கையை வச்சு கேட்டு பாருங்க சிந்திச்சு பாருங்க ஜனாதா கொண்டு வரப்பட்டுச்சு அதிருந்து சொன்னாரி இந்த ஜனாத நீங்க தொழில் முன்னால இந்த ஜனாதா தொழுது கொள்ளட்டும் வந்தவங்க சொன்னாங்க அப்படியா சரி இரண்டாவது சொன்னாலே நீங்க தொழுகிறதுக்கு முன்னால அந்த சின்ன பிள்ளை தொடட்டும் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க பொழுது கொள்ளுங்க அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க சின்ன பிள்ள பாதுகா இல்ல பருவமழை இல்ல தொழுகைய கடமை இல்ல அப்படிப்பட்ட மூன்றாவது சொன்னாரு அப்படியா அந்த பைஜகாரன் அவன் வந்து தொழுதத்துக்கு பின்னால நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க பைத்தியகாந்துக்கு தொழுகையை கடமை இல்லையா ஹசரத் அப்படின்னு சொல்லி மூணு விடயங்களை ரிஜெக்ட் பண்ணினாங்க இப்ப சொல்றாரு இந்த கதையிலிருந்து நீங்க விளங்கின விளக்கம் என்ன படிப்பினை இல்லாதவனாக இருப்பதாக இருந்தால் ஒன்று அவன் மையத்தாக இருக்கணும் தொழுகை இல்லாமல் இருக்கிறதாக இருந்தால் ஒன்று சின்ன பிள்ளையாக இருக்கணும் தொழுகை இல்லாதவனாக இருக்கிறதாக இருந்தால் ஒன்று அவன் எப்படி இருக்கணும் பயிற்சியாக இருக்கணும் பயிற்சிய கடமைக்குத்தான் தொழுக கடமை இல்லை சின்ன பிள்ளைக்குத்தான் தொழுக கடமை இல்லை மையத்துக்குத்தான் தொழுக கடமை இல்லை மற்றவர்கள் எல்லாருக்கும் தொழுக கடமை தொழுகை கடைப்பிடித்துக் கொள்கையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாவிடத்தில் அதிகமாக வாக்கேறுங்கள் காலங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது வெப்பங்கள் கூடுதலான முறையில் அல்லாவுடைய நெல்லடியார்களே ஒவ்வொரு ஒவ்வொரு படைப்புகளும் வாகனம் அழுகிறது பூமி அழுகிறது கடல் அழுகிறது சூரியன் அழுகிறது சந்திரன்கள் அழுகிறது எல்லாமே அழுகிறது எதை நினைத்து எனக்கு ஒரு அழிவு வரப்போகுது நான் ஒரு நாள் அழியப் போகிறேன் அழியப் போகிறேன் எனக்கும் அழிவு இருக்கிறது நினைத்து ஒவ்வொன்றும் அழுகிறது ஆனால் மனிதன் மட்டும் இன்னல் இன்சான நிபுக நூல் நிச்சயமாக மனிதன் மட்டும் நன்றி கட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் மனிதன் மட்டும் அச்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதனுக்கு மட்டும் பயம் இல்லாம இருந்து கொண்டிருக்கேன் பேசுகிறது இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லாளர்களே எனவே அல்லாவுடைய கொண்டு வாங்க வரவேற்க வேண்டும் இப்பொழுது போடுங்க திட்டம் தீட்டுங்க என்னுடைய அமலை எவ்வாறு நான் கழிப்பது நோம்ப எப்படி பாதுகாப்பது குர்வான் திலாவத்தை என்ன மாதிரி ஓதிக் கொள்வது டைம் எப்படி தூங்குற டைம் எப்படி அமளித்தையும் போட்டு போங்க விளையாட்டிலே வீணாக வாழ்க்கையை கழிச்சிடலின் தேவையில்லாத பேச்சுக்கள் சட்டங்கள் கூச்சல்களை தவித்துக்கொள்ளுங்க மிகவும் இக்கட்டான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பொறாமைகள் எங்கு பார்த்தாலும் துவேஷங்கள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு முஸ்லிம்களுடைய உடைமைகளுக்கு முஸ்லிங்களுடைய ஊர்களுக்கு முஸ்லிம்களுடைய பெண்மணிகளுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டத்தில் நாம் யாரையும் நம்பக்கூடாது எவரை நம்பக்கூடாது அல்லாவை மாஸ்களை நம்ப வேண்டும் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் அல்லாவின் பக்கம் மட்டும்தான் எமக்கு உதவி இருக்கிறது அவன் மட்டும்தான் எம்மை பாதுகாக்கக்கூடிய அவன் எந்த உதவி எந்த எமக்கு இருக்க வேண்டும் நோன்பு காலத்திலே தக்குவாவை கூட்டிக் கொள்ளுங்கள் இறையே சட்டத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் அமளி மாதத்திலே பள்ளிவாசலைகள் ஆண்கள் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு பெண்களை விளைவிக்க வேண்டாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அவர்கள் வீடுகள் தான் அவர்களுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது இதையும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் கணக்கில் அடுங்கள் இன்று எத்தனை பெண்மணிகள் பல்வேசலுக்கு வருவதற்கு மூலமாக எத்தனை பிரச்சனைகள் ஊரக மாற்றம் அல்ல நிறைய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்நியர்களால் பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆக அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அல்லாவுடைய நிலையார்களே எனவே சேமத்துரியாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நாமும் கபலை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் நாமும் ஒவ்வொரு மூச்சும் கபலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே எமது வார்த்தையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் படிப்பு அச்சத்தை கொண்டு வருவோம் நல்ல மனிதனாக பாந்தி நல்ல மனிதனாக மரணிப்பிழக்கி முயற்சி செய்வோம் எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் போதை செய்தல்வானாக எமது பாவங்கள் எல்லாம் மன்னித்தல் உருவானாக எவ்வளவு குடும்பத்தார்கள் ஊற்றார் உறவினர்கள் மனைவி குழந்தைகள் உலகத்தை வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இறுதி முடிவை உரிமைகளை ஊர்களை இறக்கான் வருகிறது اترین رمالاني نانگل خرج்ك اوٹهم یا اللہ اترین رمالاني نانگل خرج்ك کردئے یا اللہ یہاں بارکرد یا اللہ اندامات اتترین یا انگل ایک بارکل شئ رمالاني اریا کل یہ صندر پتے یا انگل ایک نصیب آکے عند رمالاني لے یا اللہ اُرَا كُو برد مانم حرائے عمل کل شئیدی امل کل شئیدی اگر امل کلینی یا اللہ قبلشن جوکا